நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக சென்னையில இருந்து உங்கள் அன்பு அலுமேலு கோடைக்கால ஜுரத்தை போக்கக்கூடிய இலைய உணவு என்னன்னு பார்ப்போம் வாங்க கோடைக்காலத்துல ஜரம் வந்ததுன்னா அதை போக்குறதுக்கு ஒரு பவுல்ல மாதுளம் பழம் முத்துக்கள் எடுத்துக்கலாம் அது கூட வெள்ளரைக்காய் கொடியை கட் பண்ணி போட்டுட்டு ஒரு கப் தயிர் கலந்துருவோம் தயிர் கலந்துட்டோன்னே அது கொஞ்ச நேரத்துல லிக்விட் ஆயிடும் நான் மாதுளம் ஜூஸ் கலந்து தயிர் கெட்டியா இருக்காது லிக்விட் ஆயிடும் இது காலை ஒரு கப் மதியம் ஒரு கப் எடுத்து வந்தாலே இந்த கோடை காலேஜரம் நீங்கி விடும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களே மீண்டும் சந்திப்போம்